முப்பத்தி அவர்களும் அவர்களிடம் வந்தோம் அவர்களிடம் மசூருடர்களில் இருவர் அவ்விருவருமே நல்லவற்றில் குறைவு செய்வதில்லை அதாவது இரண்டு பேருமே நன்மையை செய்கின்றனர் அவர்களில் ஒருவர் மகி தொழுகையையும் நோன்பு திறப்பதையும் விரைந்து செய்கிறார் மற்றொருவர் மகி தொழுகையையும் நோன்பு திறப்பதையும் தாமதம் செய்கிறாரே என்று கேட்டார் மகிரிபையும் நோன்பு திறப்பதையும் விரைந்து செய்பவர் யார் என்று ஆயிஷா ரபிஹா கேட்டார்கள் அதற்கு அப்துல்லாஹிபின் அவர்கள் என்று மசருக் பதில் கூறினார்கள் இவ்வாறே நபி சலாஹி வசல்லாம் அவர்களும் செய்தார்கள் என ஆயிஷா ரவி அல்லா அவர்கள் கூறினார்கள் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது